நாட்டியணி நேர்களுக்கு வணக்கம் தினமொரு துளிக்காக உங்கள் அலுமீழு முகத்திலுள்ள கரும்படைகள் நீங்க எளிய முறை நாட்டு மருந்து கடையில கிச்சலை கிழங்கு கிடைக்கும் அதை வாங்கி அதை நல்லா இடிச்சு பவுடர் பண்ணி சளிச்சு அதை எடுத்து வச்சுக்கலாம் அது கூட எலுமிச்சம் சாறு கலந்து நன்றாக குழைத்து அந்த கரும்படைகள் மேல போட்டு வந்தோன்னா கரும்படைகள் வெகு விரைவில் நீங்கிடும் அது முகத்துல உள்ள சுருக்கமும் நீங்கிடும் ட்ரை பண்ணி பாருங்க ஒரு மீண்டும் சந்திப்போம்